என்ன சதிமாமா திடீர்னு வந்து கேரளாவில வந்து உட்காந்து என்னப்பட்டு வாடா பண்றீங்களே இதெல்லாம் கொஞ்சமா உங்களுக்கு தான் சொல்லி வர வேண்டியதான் நடக்கணும் இந்த வந்துட்டேன்ல நீங்க வாட்டுக்கு சொல்லிடுங்க உட்காந்துட்டியா அங்க எங்க அம்மா விட மாட்டமுட்டாங்க அவங்கள்ட சண்டை ஓட்டு வரதுக்குள்ள பெரும் பாடா ஆமா இப்ப எதுக்கு என்ன சொன்னியா என்ன போறிய கட்ட போறியும் எனக்கு நிறைய இடத்துல சுத்தி பார்த்தேன் இருந்தாலும் இந்த யானைகளை எல்லாம் பாக்கும்போது எனக்கு என்ன அப்பகுடி ஞாபகம் வந்துச்சு என்ன நம்ம யானையை கோயில் கோயில் கட்டி வச்சிருக்காங்க அந்த ரோட்லாம் யானைகள் பாக்கறோம்ல அது ஒரு பெரிய அதிசயமா இதுக்காக வர சொன்னீங்க நம்ம ஒரு யானை ரெண்டு யானை பார்க்க முடியா இப்படி எல்லா யானையும் ஒரே இடத்துல பாக்க முடியாது இங்க வந்து வாரி எப்போது யானை இருக்குன்னு வந்து இதை காமிக்கிற காத்தையும் உன்னை வர சொன்னேன் இது என்ன இடம் அம்மா அது நடப்பிடி கேட்டுட்டேன் இது ஆனா குருவாயூருக்கு பக்கத்துல புன்னத்தூர் கோட்டா அப்படிங்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்ப இது வந்து ஒரு காலத்துல ராஜாவோட அரண்மனையா இருந்துச்சு அரண்மனைக்கு பின்னாடி அந்த காலத்துல போருக்கு போற யானைகளை எல்லாம் வச்சு இங்கேதான் வந்து பராமரிப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் என்ன வந்தாங்க அந்த ராஜா வந்து இந்த அரண்மனையை அந்த குருவாயூர் கோயிலுக்கே வந்து தானமா கொடுத்துட்டார் இது இந்த யானைகளா இருக்கு சரிங்களா இங்கிட்டு வா இந்த பக்கம் போய் பார்த்தா யானை எல்லாம் பாக்கலைவா இங்க பத்தியா யானை எல்லாம் நீக்கி அப்படியோ எங்க அப்பா என்ன மாமா இப்பளவு யானை இருக்குது இங்கயா பாக்குறதுக்கியா பயங்கரமா இருக்குது இதெல்லாம் எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்றாங்க ஒரு அம்பத்து நாலு யானை இருக்குது இந்த யானைகளை எல்லாம் ஒரே இடத்துல வாக்க முடியுமா இதுகளை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சரி அதான் உன்னையும் கூப்பிட்டு காட்டு பயங்கரக்காக வரைச்சோன்னு எப்படி இருக்குதுன்னு அப்படியே சூப்பரா இருக்கு மேம் யானைகளை பாக்குறது இது என்னமாம் ஒன்னோட ஒன்னு என்ன சண்டை ஓட்டுகிட்டு இருக்குது அது சண்டை ஓடலா ஒன்னோட ஒன்னு அதுக்கு வாட்டுக்கு பிடிச்சி விளையாட்டுக்கிட்டு இருக்குது இது இந்த இடத்தோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் பத்து ஏக்கர் வந்து அந்த ராஜா குடும்பம் வந்து இதுக்கு தானமாக கொடுத்துருக்காங்க ஆனா ஐம்பத்தி யானைக்கு தான் பத்து ஏக்கர்ங்கிறது பத்தாவது இதுகளுக்கு ஒரு யானைக்கு மூணு ஏக்கர் வேணும் அப்படிங்கறத கணக்கு சரியா இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பேர் இந்த யானை தலையில மண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறது அது தலையில அதுவே போட்டுக்கிச்சு இதுதான்டா அந்த யானைகளுடைய இயல்பை அது என்ன பண்ணுமா இந்த மண் அள்ளி அதுவே அது மேல போட்டுக்கிறதுனால அது உடம்புல இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் அதெல்லாம் வந்து அதுக்கு அது மேல சேராம பார்த்துக்குமா அப்புறம் சூரிய சக்தி எல்லாம் மேல வெயில் நிறையப்படுது பத்தியா அப்ப வந்து இந்த மண் அள்ளி மேல போட்டுக்கிச்சுனா அதுக்கு ஒரு ரொம்ப உற்சாகமா இருக்குமா அதுக்காகத்தான் இப்படி பண்ணும் இப்ப அவு திட்டா நேரம் தண்ணிக்குள்ள போகும் நல்லா நீந்தி ஆட்டம் போட்டு விளையாண்டுட்டு வரும் வந்த உடனே மறுபடியும் தன் மண்ணி தலையில ஓட்டுக்கும் கூட சொல்லுவாங்கல்ல எவாறு யானை தந்தையில தண்ணி மண்ணி கொடுக்கிட்ட மாதிரி இவன் இந்த காரியத்தை உடனே எடுத்து பண்ணி மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம வந்து ஏதாவது காரியத்தை பண்ணி மாட்டிக்கிடுவோம் ஆனா யானை வந்து அதை பண்ணி சந்தோஷமா இருக்கும் அப்படியாவாமா இந்த அந்த யானை நம்மாமா நடந்த அது பாட்டுக்க விறுவிறுப்பு போய்கிட்டே இருக்குது அந்த யானைகளுக்கு ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு இடத்துல சும்மா நிக்காத நடந்துகே இருக்கும் யான வந்து ரெண்டு வகையை பிரிப்பாங்க ஒன்னு வந்து ஆப்பிரிக்க யானைன்னு சொல்லுவாங்க இன்னொன்னு ஆசிய யானைன்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க இருக்க ஆசிய யானை இது வந்து ஒரு நாளைக்கு பத்துல இருந்து இருபது கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கும் அப்படியே நடக்குமா இது ஏன் கேக்குறேன் ஆப்பிரிக்க யானை இருக்கே அது முப்பதுல இருந்து அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கும் ஒரு நாளைக்கு ஓஹோ அதான் யானை நடந்துகிட்டே இருக்குற இதுகளுக்கு நடக்குறதுங்கிறது ஒரு இயல்பான விஷயம் நம்ம அதுகளை தேடி இந்த கோயில வச்சு கட்டி போட்டு அதுகளை பாடப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதுகளுக்கு பழகி போச்சு அப்படியே பண்றதுனால இருந்து வந்ததுனால பழகி போகுது இருந்தாலும் அதோட இயல்பு வந்து நடக்கிறதா ஒரு யானையோட வெயிட் ஒரு அப்ராக்சிமேட்டா நீ சொல்லுவ ஒரு இதோட வெயிட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோ ஒரு யானையோட வெயிட் வந்து ரெண்டாயிரம் கிலோ இருக்கும்டாங்கப்பா அவ்வளவு இருக்குமா பின் என்னோட உருவமா இல்லையா இந்த யானைக்குன்னு ஒரு சிறப்பு குணம் இருக்கு அது என்ன நமக்கு தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா நீங்க சொல்லுங்க இந்த யானைக்கு ஞாபக சக்தி ரொம்ப ஜாஸ்திரா இருக்கிற மிருகங்கள்லயே ரொம்ப ஞாபக சக்தி உடையது வந்து யானை ஓஹோ அப்படியா இது எத்தனை வருஷம் உயிர் வாழும் அந்த யானை ஒரு யானை எழுபது வருஷத்துக்கு உயிரோட இருக்குமா ஓஹோ இந்த தும்பிக்கை இருக்கேன் மாமா அது பத்தி ஏதாவது தகவல் தெரியுமா உங்களுக்கு ஆமாடா இந்த தும்பிக்கையில நாற்பதாயிரம் தசைகள் இருக்குது இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் அந்த துதிக்கைக்கு பக்கத்துல இருக்கு பத்தியா தந்தம் அந்த தந்தத்தை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமாடா ஆமா அது தந்தம் தெரியும் ஆண் யானைக்குதான் தந்தம் இருக்கும் பெண் யானைக்கு தந்தம் இருக்காது அந்த தந்தம் கடவா பல்லு இருக்கு பத்தியா கடைசியில் இருக்கக்கூடிய பல்லோட வளர்ச்சி தான் வந்து இந்த தந்தம்ங்கிறது அது வந்து மூணு மீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்புறம் இந்த தோளோட தடிமண் பத்தியா யானைக்கு அதோட திக்னஸ் வந்து மூணு சென்டிமீட்டர் ஒரு யானை ஒரு நாளைக்கு பன்னெண்டு தடவை சிறுநீர் கழிக்குதாடா அதுல ஒரு தடவை அது வந்து இருபத்தஞ்சு லிட்டர் சிறுநீர் வந்து கழிக்கக்கூடிய அதோட இயல்பா இருக்குது எல்லாமே பெரிய பெரிய ஐட்டமா இருக்குது இந்த ஆப்பிரிக்க யானை இருக்கு அது வந்து இருக்கும் ஆசிய யானை வந்து அப்படி ரெஸ்ட் எடுக்கணுங்கிற மாதிரி இருக்கும்போது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கும் இது வந்து இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதே மாதிரி இந்த ஆப்பிரிக்க யானையோட கால இது பாத்திருக்க நகா இருக்கு பாத்தியா ஆமா இது என்ன நல்லா இருக்குது அந்த நகம் வந்து ஆஹ் இதுக்கு என்னது பின்னாடி நாலு நகம் இருக்கு முன்னாடி முன்னாள் நாலு நகம் இருக்கும் இது நகத்துல வித்தியாசம் இருக்குதா ஆமாடா அதனால யானை வகையா பிரிச்சிருக்காங்க ஆப்பிரிக்கை பிரிச்சு வச்சிருக்காங்க அந்த குசு எல்லாம் விரட்டும் போதுல அப்படி இல்லடா அந்த காதவுல வந்து இந்த ரத்த நாளங்கள்லாம் அதுக்கு நிறைய இருக்கும் அந்த காதலதான் அமைப்பு அந்த மாதிரி அதுல வந்து பாத்தீங்கன்னா சூடான ரத்தம் வந்து அந்த இடத்துல நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த காதல அப்ப வந்து அந்த வெளியில இருந்து பரக்கூடிய அந்த குளிர் காத்திருக்கு பத்தியா அது மேல படப்பட அதை வந்து உடம்பு ஃபுல்லா அதை பரப்புறதுக்காக அது என்ன அந்த காதை போட்டு அப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கும் அப்படி அசைக்கும் போது என்ன ஆகணும் கேட்டீங்கன்னா அதுல படக்கூடிய குளிர் வந்து உடம்புக்கு ஃபுல்லா அந்த இரத்தம் மூலமா மற்ற கடங்களுக்கும் பரவும் அந்த அதாவது அந்த யானையோட இந்த வெப்பநிலையை பராமரிக்கிறதுக்காக அது வந்து அந்த காதை வந்து இந்த மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்கு மத்தபடி ஈ விட்டுறது குசு விரட்டுறது எல்லாம் காதை ஆட்டலாம் காதாட்டுறதுல இவ்வளவு விஷயம் இருக்குதா இதெல்லாம் உங்களுக்கு யாரும் சொன்னது இப்ப ரெண்டு மூணு நாளும் எங்க இருந்தேன் இவங்க இருக்கிற அளவுகளாம் கேட்டேன் நீங்க கேக்குற கேள்வி புறவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க அப்பப்ப அந்த மாதிரி கருத்துக்கெல்லாம் சொன்னாங்க சரி அதை உனக்கும் சொல்லலாம் அப்படிதான் உன்னை வர சொன்னேன் இந்த யானைக்கு கேட்கிற சக்தி ரொம்ப ஜாஸ்தியா இந்த யானையோட காது வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் அதே மாதிரி மோப்பம் முடிக்கிறது வந்து ரொம்ப சீக்கிரத்தில் நல்ல மோப்பம் முடிச்சிடும் எந்த ஒரு ஸ்மெல்ல இருந்தாலும் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிரும் அந்த அளவுக்கு அது ரொம்ப மோப்ப சக்தியும் அந்த கேட்குற சக்தியும் இதுக்கு வந்து ரொம்ப அதிகம் ஓஹோ இதெல்லாம் வேற இருக்குதா அந்த யானை தனியா போய் நின்னுகிட்டு இருக்கா அது எதுவுடன் சேராதோ அது என்ன சண்டை போட்டு கூட அப்படி இல்லாடா இந்த ஆண் யானை இருக்கே அது வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் எல்லாரு இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு அந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா அது எப்பவும் தனியாத்தேன் போய் நிற்கும் அது ராஜா மேல நிக்காது யாரும் சேராது ஆனா அந்த பெண் யானை பத்தியா அது எப்பவுமே அவங்க அம்மா அக்கா தங்கச்சி இந்த மாதிரி அது மகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கூட சேர்ந்தது அது எப்பவுமே இருக்கும் இது ஆண் யானைக்கும் பெண் உள்ள வித்தியாசம் ஆடா இப்படி எல்லாரும் இருக்கிறா ஒரு சிம்பாபுவில வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாங்களா அதுல என்ன சொல்லிருக்கிறாங்க அந்த யானைய பத்தி யானைக்கு வந்து தன்னுணர்வு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி இருக்காங்க அது என்னமாமா தன்னுணர்வு அப்படின்னா என்னது இப்ப அந்த மத்த விலங்குகளுக்கு முன்னாடி கொண்ட ஒரு கண்ணாடியை வச்சோம்னு வச்சுக்க அது பாத்துட்டு அதே மாதிரி வேற ஏதோ நம்ம வேற யாரோ உள்ள இருக்கிறாங்க சண்டை போடும் அது அந்த மாதிரி பாக்கும் அது உடனே நம்ம சிங்கிய கதை கூட சொல்லுவோம்ல ஒரு நரி வந்து போய் கணத்துல கொண்டு போய் காட்டுச்சு அந்த கேணியை எட்டி பார்த்த உடனே அந்த சிங்கியா உள்ள ஒரு சிங்கியா இருக்குன்னு குதிச்சி செத்து போச்சுன்னு ஒரு கதை சொல்லுவோம்ல ஆமா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லுவாங்க ஆஹ் ஆனா அந்த யானைக்கு மட்டும் அந்த மாதிரி கிடையாது அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை கொண்டாச்சோம்னா நம்மதான் அதுல தெரியறோம் அப்படிங்கறது அதுக்கு நல்லா தெரியுமா இந்த மாதிரி ஒரு சோதனை பண்ணி இதையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சோதனை பண்றதுன்னு ஒரு விவசாய இல்ல ஏமாமா எல்லாத்துக்கும் சோதனை பண்ணுவாங்களோ ஆமாடா இதுக்கெல்லாம் பண்ணி பார்த்தா தெரியும் இப்ப எல்லா விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கிறவங்கள யாரும் சொல்லுவான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதே குட்டியா இருக்க ஒரு யானை குட்டி குட்டி ஓட்டுருக்குமோ ஆமாடா இது பத்தி சமீப காலத்துல ரெண்டு மாசம் தானே ஆமா மனுஷனுக்கு பத்து மாசம் யானைக்கு இருபத்தி மாசம் அது ஒரு கணக்கு ஆமா ஒரு நாளைக்கு ஒரு யானை எவ்வளவு மாமா சாப்பிடும் ஒரு நாளைக்கு நூத்தி கிலோ அது இலை சாப்பிட்டா ஒரு யானைக்கு வந்து வயிறு நல்ல நிரம்பின மாதிரி இருக்கும் ஆனா அவ்வளவுதெல்லாம் கொடுக்க முடியாது என்னமோ அவங்க முடிஞ்சதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா வந்து ஒரு யானைக்கு சராசரியா நூத்தி நாப்பது கிலோ தலைகள்லாம் கொடுத்தாத்தே அது நல்லா இருக்கும் இந்த பெரும்பாலும் இந்த யானைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாரடைப்பு வரும்டா நமக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரது பத்தியா இதே மாதிரி அதுகளுக்கும் ஹார்ட் அட்டாக் வரும் அப்புறம் மூளையில வந்து ரத்த கட்டி வர்றது இது ரெண்டுதான் பெரும்பாலும் இந்த யானைகளுக்கு வர்றது அது ரெண்டுல தான் பெரும்பாலும் யானைகள்லாம் கடைசியா சேர்த்து போகுது அது மட்டும் இல்லாம வந்து மக்கள் வந்து நிறைய வேட்டையாடு யானைகளை கொண்ணும் அதுல இருந்து எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஆனா இதுகளுக்கு வந்து சாப்பாடுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு ஏன்னா இப்ப எங்கேயோ பார்த்தாலும் காடுகள் எல்லாம் அழிச்சிட்டாங்க மரங்கள் எல்லாம் வெட்டி கொண்டுட்டு வந்து தர்றாங்க இதனால அதுகளுக்கு வந்து இந்த மாதிரி காடு இருக்கணும் இளதலைகள் இருக்கணும் மரங்கள் இருக்கணும் அப்பத்தான் அது வாழ்றதுக்கு ஏற்ற இடமா இருக்கும் அது இல்லாததுனாலதான் அதுகெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது சரி சரி நல்லா தான் இருக்கு யாரையும் ஒரு இடத்துல பாக்குற நல்லா தாமா இருக்கு அதாவது ஆன்மீகத்துல வந்து யானைகள் வந்து எப்பவுமே முதலிடத்துல இருக்கும் இந்த கபிலவசுங்கிற ஒரு சாம்ராஜ்யத்துல சாக்கிய மன்னன் ஒருத்தர் இருந்தார் சுத்தோதனன் அப்படின்னு ஒரு பேரு அவருடைய மனைவி வந்து மகாமாயா அப்படின்னு இருந்தாங்க அவங்க வந்து ஒரு நாள் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல வந்து ஒரு வெள்ளி தாமரையை தூக்கிட்டு ஒரு வெள்ள யானை இங்கே இருந்து வருது வந்து அவங்க படுத்திருக்கிற அந்த கட்டில சுத்தி ஒரு மூணு தடவை சுத்தி சுத்தி வருது வந்துட்டு திடீர்னு அவங்க கருப்பைக்குள்ள புகுந்து உள்ள போயிருது அந்த மாதிரி ஒரு கனவு பண்ணிட்டார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்த அந்த கௌதம சித்தார்த்தன் அப்படிங்கிற ஒரு பிறந்தார் சரிவா இந்த அந்த யானைகிட்ட போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு இது இந்த இதுதான் இந்த கோயிலில் வந்து ரெகுலரா பூஜைக்குன்னு போய்க்கு எல்லாம் பண்ணக்கூடிய யானையா நல்லா இது இதுதான் நல்லா ஆசீர்வாதம் பண்ணமா நீ வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறியா வேண்டாம்மா எனக்கு பயமா இருக்கும்மா யானைகளை பார்த்தா அதுவாடு தூக்கி போட்டு நம்மள மிதிச்சி முடிக்கணும் ஏன்டா இவ்வளவு வீடு வர்றாங்க போறாங்க அது எல்லாரையும் ஒன்று கூட்டு ஒன்னே வந்து தூக்கி போட போகுது அதை ஒன்று பண்ண தைரியம் பிடிச்சிக்கிறேன் இங்கே கிட்ட ஆச்சரியம் தாங்கிட்டு போவோம் இந்த அந்த காசை கூட அதுக்கிட்ட ஆ அப்படிதான் இந்த பத்தி ஆடாடாடா அழாதான் பண்ணுறேன் ஆட எனக்கும் ஜெத்து வச்சிருச்சுரா ஆ சரி சரி சரி வா நாங்க போயி அந்த கோயில் வச்சு சாமியை கும்பிட்டுட்டு அப்படி ஒவ்வொரு கிளம்புவோம் நேரம் ஆயிடுச்சு இவ்வளவு தூரம் வந்தாலும் ஒரு நல்ல ஒரு தான் வந்து பாத்துட்டு போயிருக்கிறோம் நல்லா இருக்கு சரி நம்ம கிளம்புவோம்மா ஆ போவோம் சரி பார்ப்பா கிளம்புவோம் தேங்க் மச்